நான் திணை நேர்களுக்கு வணக்கம் தினமூறு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலைமையிலும் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு ஒரு பழமுறை இருக்குங்க நம்ம இன்னைக்கு ஆவாரம்பூவின் மருத்துவ பலன்களை பார்க்கலாமா ஆவாரம் பூவை தீநீராக்கி காலை மாலை பருகிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இருக்கும் சிலருக்கு உப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உப்பையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் ஆவாரம்பூ தீனீர் எடுத்துக்கிட்டு வரதுனால பெரியவங்களுக்கு மூட்டு வலியும் வராது இப்பெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கே சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா கிடைக்கிற காலத்துல அதை எடுத்து நல்ல உணர்த்தி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தேனில் குழைச்சி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ல இல்லை பலகாரத்துல போட்டு கூட நம்ம சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோன்னா சர்க்கரை நோயே குழந்தைங்களுக்கு வரவே வராது ஆவாரம் எந்த விதத்துலயாவது நம்ம சமையல்லையோ எதுலையாவது பயன்படுத்தி தினம் சாப்பிட்டுக்கிட்டு வந்தோன்னா புற்றுநோயும் நம்ம அண்ணாது ஆவாரம்பூ பவுடர் எடுத்து அது கூட மஞ்சள் கலந்து வேப்ப எண்ணெயில் நல்லா குழச்சி கொசுக்கடியால் அரிப்பு தடிப்பு ஏற்பட்டிருந்தால் அது மேலே பூசி வச்சுட்டு வந்தோம்னா அந்த அரிப்பு தடிப்பெல்லாம் நீங்கிடும் ஆவாரம்பூ பவுடர் இருக்குல்லையா அது ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு மாவு கலந்து ரோஸ் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் உடம்பு முழுக்க கூட பூசி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தோம்னா ரெகுலராக இதை பண்ணிக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஆவாரம் பூ என்ன கலர் இருக்குது தங்கமாக பஷ்பம் மாதிரி இருக்கு அந்த மாதிரி நம்ம உடலும் முகம் எல்லாமே தேஜஸா அப்படி மின்னும் சீக்கிரமே நம்ம கலர் சேஞ்ச் ஆகிறத நம்மளால உணர முடியும் சிலருக்கு வந்து வியர்வியால் நல்ல துர்நாற்றம் போகக்கூடியது ஆவாரம் பூ என் மருத்துவ பலன்களை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்